வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் சூரன் நகர் படலம் பூகவான் படை உலப்ப உலப்பவச்சிறவாகுமாண்டதும் வாகை மொய்பினான் ஏகும் தன்மையும் ஏவல் தூதுவர் சோகமோடு போய்ச் சூர்முன் கூறினார் ஈரஞ்சென்னி சேரிளைய கான்முளை வீரம் சிந்தியே விழிந்தவாற்றினை சூரன் கேட்டலும் துளங்கித் துன்பனும் வாரி உள்ளுரமயங்கி வீழ்ந்தனன் கண்ணிடை நெடும் புனல் மேல் உள்நிகழ் அன்பு சென்று உயிரை ஏர்ந்திட ன் என உயிர்ப்பு எனும் புகையும் சுற்றிட எண்ணரும் செல்லல் கொண்டு இறங்கி ஏங்கினான் ஏங்கினன் புலம்பலும் இணையவெய்ய சூர் பாங்கு அமர்த்தமர்களும் பரிசனத்தரும் தீங்கு செய்யறக்கரும் தெரிவைமார்களும் நீங்கு அற அழுதனர் நெடும் கண் நீர்வுக பழிதவிர்கற்பூடைப் பதுமை தன் மகன் ஒளி உரு தன்மையை ஓர்ந்து குழல் அவிழ்ந்து அலமரக் கொங்கை மேல் புடைத்து அழுதனள் வீழ்ந்தனள் மறிக்கும் அங்கையாள் தொல்லியல் இழுக்கிய சூரன் என்பவன் புல்லிய பின் முறை புணர்வின் மாதரும் சில்லியல் கூந்தல் தாழ் சேடிமார்களும் எல்லவரும் தழீ இரங்கல் மேயினார் களம் எழுமி ஒலி கடினல் யாழ் ஒலி துளை ஒலி வயிர் ஒலி தூரியத்து ஒலி அளமரும் மொழி ஒலி அடங்கி அப்பெரு வளநகர் புலம்பு மயங்கிற்று என்பவே அன்னது போழ்தி நில்லரத்தை காய்த்தரு துன்னெரி மந்திரி சூரப்பன்மனாம் மன்னவன் முன்னுற வந்து கை தொழுது இன்ன கேண்மனை இசைத்தல் ஒப்பருந்திருவினை உலப்பிலாயுளை செப்பருந்திரலினைச் சிறந்த சீர்த்தியை இப்பரிசு அழுங்குதல் இயற்கையாகுமோ தென்திரை நேமிவான் செறிந்து கொள்ளினும் அண்டம் அது அழியினும் அனைத்தும் ஆயினும் விண்டிடலின்றி வாழ்வீர நீ மனம் கொண்டிடு திண்மையும் குன்றல் பாலதோ ஏவரும்பியத்தகும் இறைவ நீ இவன் ஓ என அறற்றியே உயங்கு மூவரும் நகைப்பர்கள் முன்னம் ஏவல் செய்தேவரும் நகைப்பர்கள் புகழும் தேயுமால் பூதர்த்தம் படையல புராரி நல்கிய காதலனேயல கழறவிட்டதோர் தூதுவன் செய்த புன்தொழிலுக்காற்றலை பேதுரலாகுமோ பெருமைக்கு ஏரிலாய் தந்தையர் துஞ்சினும் தன் முன்பின்னவர் மைந்தர்கள் துஞ்சினும் மற்றும் சார்ந்தவர் தம் தொகை துஞ்சினும் சயத்தின் மேலையோர் சிந்தை கொள் வன்மையில் சிறிதும் தேயுமோ மேதகு பெரும் திரல் வீரர் தம்மையும் மாதரும் வெல்வரால் மாயும் ஊழின் ஆதலின் நின்மகற்கு ஆயுள் குன்றலின் தூதனும் அட்டனனாகித் தோன்றினான் வெவ்விய ஒன்னலர் வினையும் வன்மையும் கைவரு நெல்லியம் கனியின் நாடியே செய்வதை தேற்றினம் செய்யலாது இவன் நெய்வதும் ஆண்மையின் நலத்திற்கு ஆகுமோ வரங்களும் மதுகையும் வரம்பின்றி எய்தியே உறங்கிளர் சூரன் என்று ஒரு பேர் பெற்ற நீ தரங்கம் அது அடைவதும் தலைமைக்கு ஏற்பதோ இரங்கலை இரங்கலை என்று தேற்றினான் மேற்றிகழறத்தினைவெகுளும் நாமத்தான் தேற்றலும் அவனர்க்கோன் தெளிவு பெற்றெழி ஆத்தரும் துயரினை அடக்கித் தன் பணிக் கூற்றியல் உழையரை நோக்கி கூறோவான் சேவுயிர்வ்வியே சிறந்த இன்னகர் மாய்வது புணர்த்திடு வலிய தூதுவன் போயது தெரிந்திரோ புகழக் கேட்டிரோ நீயிர்கள் வாய்மையை நிகழ்த்தும் என்னவே சுப்புடன் இவ்வழி தூதில் சென்றுளான் இப்புறம் அகன்றனன் இலங்கை நோக்குரா அப்புறமேகினானதனைக் கண்டனம் மெய்ப்பரிசி இஷ்தி என விளம்பினாரரோ அம்மொழி வினவலோடும் அவுணர்கோந்தன் பால் நின்ற கம்மியற்மை நோக்கிக் கடிது போய் அகிலம் நல்கி செம்மலர்மிசையே வைகும் திசை முகத் தொருவன் தன்னை இம் எனக் என்ன அனையவரிசைக்கலுற்றார் இங்கு இது கேட்டி மன்ன இணைய மூதண்டம் நல்கும் தேம் கமல் பதுமத்து அண்ணல் தேவர்கோன் ஆதியான பாங்கினரோடு மேவிப் படையொடும் புவியில் வந்த காங்கேயன் தன் கண்ணுற்றான் என்பரால் கண்டோரென்றார் தொழுவர்கள் இணைய மாற்றம் சொற்றலும் சூரன் கேளா விழுமிது விழுமிதென்னாவை துயிர்பெய்திச் சீரி அழலேழ நகைத்து மற்றை அண்டத்தின் இருந்து நல்கும் செழுமலரயனைப் பற்றிச் செல்லுமின் வல்லை என்றான் கொற்றவன் இணைய மாற்றம் கூறலும் உழையற் கேளாயிற்று இது செய்துமென் நாய் செய்து கொண்டு வல்ல ஏகி மற்றை அண்டத்தில் சென்றுவானவர் முதுவன் தன்னைப் பற்றினர் கொணர்ந்தார் தம் கோன் பணித்திடு பரிசு கூறிய பரிசனர் பலரும் ஈண்டிப் பார்ப்புகள் சூரன் என்னும் அரசன் முற்கொணர்ந்து வேரோரண்டத் அண்டத்தின் நயனை உய்ப்ப வரிசையால் அவனை நோக்கி மானழிவுற்றமற்றி திருநகரதனைத் தொன்மை போலவே செய்தி என்றான் சூரன் மற்று இதனைச் செப்ப சொல்பணி தலைக்கொண்டு ஐய ஓர் இறை ஒழுங்கும் முன்னர் உனது தொல் நகரம் மாற்ற ஏர் உரம் முன்னமே போலியற்றுவன் யானே என்னா பேர் உலகு உதவுகின்ற பெற்றியை நினைந்து செய்வான் பொன்மதில் மாடவீதி பொலன்மணி சிகரம் வேரம் மன்மதன் விழையும் சோலை மண்டபம் பாவி பொய்கை சென்மலி அரங்கமன்றம் தெற்றியே முதலையெல்லாம் தொன்மை போலாகத் தன் கை தொழில் முறைப்படைத்தான் மன்னோ இவ்வகை நகரம் மற்றும் எழில் பெறப்படைத்த பின்றி மைவரை மேனிமன்னன் மாபெரும் கோயில் தன்னை செவ்விதின் முதுமை போலச் சிறப்பினால் திருத்தல் செய்தான் ஐவகை இருப்பான் கொண்ட அல்லியம் கமலத்தண்ணல் கொன் பெருநகரும் மந்தன் கோயிலும் படைத்தலோடும் மண்பெருந்தகைய சூரன் மற்றவன் செய்கை நோக்கி அன்பு செய்து வகையாகி அவுணர்கள் யாரும் போற்ற முன்பு போலரிமானேற்று முழுமணி தவிசின்புற்றான் உற்றனன்னாகிப் பின்னர் ஓதிமத்தி இரையை நோக்கி மற்ற நின் அண்டம் சென்று வைகுதி நல்கியன்னா சொற்றனர் ஏவ அன்னோன் துன் என பெற்றேகி பெற்றுதன் தன் அண்டம் சென்று பிரங்குதன் உலகம் புக்கா